து கிறிஸ்துவ கிருபையாயிரும் துன்ப அகப்பட்டு உளமுடைந்த ஆத்துமம் கர்த்தரின் காலடியில் வீழ்ந்து கிடைக்கின்றது கர்த்தரின் மகிமை பிரதாபத்துக்கு முன் தன் நீசத்தனத்தை கண்டு அஞ்சு நடுங்குகின்றது தன் அவக்கேடான நிலையை நினைத்து அழுது புலம்புகிறது ஆண்டவரை நோக்கி அபயமிடுகிறது அவரை ஏறிட்டு நோக்கவோ தைரியமில்லை இச்சமயத்தில் ஓர் குரலொழி கேட்கிறது கிறிஸ்துவ கிருபையாயிரும்ோர்ந்து போய் கீழே விழுந்து கிடக்கும் ஆத்துமத்திற்கு இவ்வார்த்தைகள் எழுச்சி ஊட்டுகின்றன கிறிஸ்துவின் திரு உருவம் அதன் மனக்கண்முன் வந்து நிற்கின்றது ஆத்துமே எழுந் அஞ்சாதே தைரியம் கர்த்தரின் மகிமை பிரதாபத்தை கண்டு அஞ்சி நடுங்கினாய் இதோ அதே கர்த்தர் உனது இப்பொழுது நீ அச்சமின்றி அவரை அணுகலாம் எழுந்து அவரிடம் வா தைரியமாக அவரை நோக்கு தேவன்தான் ஆனால் அவர் உன்னை போல் ஒரு மனிதனும் மாம்சமான வார்த்தை இவர்தான் உலக பாவங்களை போக்க வந்த செம்மறிப்புருவை இவர்தான் மானிட வாழ்க்கையின் துன்ப வருத்தங்கள் இவருக்கு தெரியாதவை அவரது வாழ்க்கை முழுவதும் துன்பமாயிருந்தது ஒரே செலுவை பாதையாக இருந்தது சரித்திரம் எத்தகையது என்பது அவருக்கு தெரியும் மனோவியாகுளம் மன வறட்சி எத்தன்மை என்பதும் அவர் நன்கு அறிவார் சரீரவாதனையையும் அவர் பட்டு அனுபவித்திருக்கிறார் பாவம் ஒன்று நீங்களாக மற்றபடி மானிட வாழ்க்கையின் கசப்பான பாத்திரத்தை அவரும் அருந்தி இருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவ ஆத்துமே தயங்காதே கலங்காதே அவநம்பிக்கையை ஒழித்து திடமான நம்பிக்கையுடன் கிறிஸ்துநாதரை அண்டிவா நீ ஏன் தயங்க வேண்டும் ஏன் அவநம்பிக்கை படுகிறாய் அவர் தம் உயிரை உனக்காக தியாகம் செய்திருக்க நீ எதற்காக இன்னும் அஞ்ச வேண்டும் விலைமதிக்கப்படாத தன்றத்தை முழுவதையும் சிந்தி உன்னை மீட்டு ரட்சித்து அவரை தூண்டிய அணைகடந்த அன்பில் உனக்கு நம்பிக்கை இல்லையா தமது பாடுகளினாலும் மரணத்தினாலும் அளவற்ற பேருபலன்களை உனக்காக அவர் சம்பாதித்திருக்கிறாரே அவைகளை அள்ளி வாரி உனது ஆவலை பூர்த்தி செய்ய ஏன் இன்னும் தாமதிக்கிறாய் கோலை ஆன்மாவை கிறிஸ்துவில் நம்பிக்கை இல்லா வீட்டில் மூச்ச சேர முடியாது என்பதை அறிந்து கொள் கிறிஸ்துவில் நம்பிக்கை இல்லா வீடில் மூச்ச வீடு சேர முடியாது என்பதை அறிந்து கொள் அவர் தம் நம்மீது கொண்டிருக்கும் அன்பின் இரக்கப்பெருக்கத்தில் நம்பிக்கை இல்லாதவன் அவரை நேசிக்க முடியாது நம்பிக்கையின்றி அன்பு இல்லை அன்பு இன்றி நம்பிக்கை இல்லை கிறிஸ்தநாதரில் ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாதோரின் வாழ்க்கை பால் அவ்வாழ்க்கை சாரமற்ற அர்த்தமற்ற பயனற்ற வாழ்க்கையாகும் உண்மையான மனச்சமாதானமும் நீடித்த சந்தோஷமும் அத்தொகை அத்தகைய வாழ்க்கையில் காண முடியாது கிறிஸ்தவ ஆன்மாவே உனது அவநம்பிக்கையால் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துநாதனின் மனதை நோக செய்யாதை அதோ அன்பொழுகும் அவரது வனத்தை ஏறிட்டு பார் உன்னை நோக்கி அவர் புன்னகை புரிவதை பார் கருணை பிரவாகமாகிய தமது இருதயத்தை திறந்து காண்பித்து தம்மிடம் வரும்படி உன்னை வருந்தி அழைக்கிறார் வருந்தி சுமை சுமக்கும் ஏழை ஆன்மாவே என்னிடம் வா நான் உன்னை தேற்றுவேன் என உன்னை அழைக்கிறார் அன்பின் அழைப்புக்கு செவி சாய்ப்பாய் தாயை கண்ட செய்யை போல் தாவி சென்று அவரது மார்பில் உன் முகத்தை புதைத்து கொண்டு உனது துன்புற்ற உள்ளத்தை அவரிட் அவருக்கு திறந்து காட்டு அவரிடம் உன் சோக கதையை கூறு கிறிஸ்துவே என் மீது கிருபையாயிரும் என்று அவரை கட்டி பிடித்துக்கொள் அவர் உனது கண்ணீரை துடைப்பார் மனம் சாந்தி அருள்வார் தமது இருதயத்தில் உனக்கோர் இடமளிப்பார் அப்புறம் உனக்கு துன்பம் ஏது வர்த்தம் ஏது ஓ சேசுவே அன்பின் அரசரே விழுந்து கிடக்கும் அடியனை கிருபை கண்ணோக்கி ஆண்டவரே எனது நீச நிலைக்கிறங்கி என்னை கை தூக்கிவிட விரைந்து வாரும் உண்மையன்று எனக்கு புகழிடம் ஏது நான் வேறு யாரிடம் செல்போவேன் நித்திய ஜீவிய வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கின்றனவே இது காரும் நான் உம்மிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளாதது மைதான் இதை நினைத்து தான் வெற்றியை நாணி தேவரிடம் மன்னிப்புக் கேளுகிறேன் இனிமேலாக நான் தேவரர் மீது ஆழ்ந்த அசையாத நம்பிக்கை கொள்ள கிருபை செய்யும் சுவாமி சேசவின் இனது நம்பிக்கை எல்லாம் மதுபெரில் வைக்கிறேன் கிறிஸ்துவே கிருபையாயிரும்